ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கிருஷ்ணா கீத்தமு நம நானிய கர் தஷ்டனு பணேபிய பரம் வேம் சோதின் ஸ்ரீஷ்ணர் உத்தமமான ஞானத்தை உபதேசம் பண்ணுறதாக பிரதிஜை பண்ணினார் பிறகு அந்த ஞானத்தோட பிரயோஜனத்தை சொல்லி சிருஷ்டியை சுருக்கமாக சொல்லி பிறகு குணங்களுடைய பெயர்கள் குணங்களுடைய லட்சணங்கள் அதனுடைய பந்தன பிரகாரம் எப்படி ஜீவாத்மாவை உடம்பு மனசில் கட்டி போடுகிறதுங்கிற விஷயம் அதனுடைய பலன் கதி இவைகளெல்லாம் உபதேசம் பண்ணி நிறைவு செய்து விட்டார் இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் குணாதீத ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுறார் யதா யதான்னா எப்பொழுது திரஷ்டா திரஷ்டானா இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் அதாவது அறிவாளி அறிவை நன்கு பயன்படுத்துகின்ற ஜீவாத்மா குணேபியா அந்யம் கர்த்தாரம் ந அனுபஷ்யி அணுபசியத்தின்னு சொன்னால் சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அணுபசியி பசியத்தின்னா பார்க்குறான்னு அர்த்தம் அணுனா சார்ந்துன்னு அர்த்தம் எதை சார்ந்துன்னு கேட்டால் குருவினுடைய உபதேசத்தை சார்ந்து வேதாந்த சாஸ்திர உபதேசத்தை சார்ந்து வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவினுடைய சொற்களையெல்லாம் பகுத்தறிவிலே சார்ந்திருந்து குணேபியா கர்த்தாரம் அந்யம் நாஸ்தி குணங்களுக்கு வேறாக கர்த்தா என்று ஒருவன் இல்லை கர்த்தா भोक्ता எல்லாம் அதாவது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் பதினெட்டு அத்தியாயத்தில் சொல்லுவார் भगवान, சாத்விக கர்த்தா ராஜசகர்த்தா தாமசகர்த்தா சாத்விகம் கர்ம ராஜசம் கர்ம தாமசம் கர்ம இதெல்லாம் பின்னால் சொல்ல போறார் உண்மையிலேயே ஆத்மா கர்த்தா இல்லை நான் கர்த்தா இல்லை இந்த மனதோடு என்னை இணைச்சிக்கிற போது தான் இந்த குணங்களால் எனக்கு கர்த்தத்துவம் கற்பிக்கப்படுகிறது உண்மையில் நான் கர்த்தா இல்லை மாயையினுடைய குணங்களால் எனக்கு கர்த்திருவம் கற்பிக்கப்படுகிறது உண்மையில் கர்த்தத்துவமோ செயல் புரியும் அனுபவிக்கும் தன்மையோ எனக்கு இல்லை இதெல்லாம் நம்ம நாலாவது அத்தியாயம் அஞ்சாவது அத்தியாயத்தில் விரிவாக படிச்சிருக்கோம் அங்கங்கே மற்ற இடங்கள்லையும் சில இடங்களில் பார்த்துருக்கோம் நாம மூன்றாவது அத்தியாயத்திலேருந்தே இது தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து ஆகவே குணங்களுக்கு வேறாக கர்த்தா என்று ஒன்று இல்லை நான் குணங்களுக்கு வேறானவன் அது அடுத்த வரியில் சொல்லுகிறது குணேபியஷ்ட பரம் வேத்தி குணேபியா பரம் குணங்களுக்கு வேறாக நிர்குணமான பரம்பொருளாக தன்னை உணர்கிறானோ வேத்தி அறிகிறானோ சகா அவன் மத்பாவம் அதிகச்சதி அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான் அந்த குணங்களுக்கு வேறான அகர்த்தாவான பரமாத்மா பிரம்மே அதுவே நான் என்று பிரம்மத்தோடு ஒன்றாயிருக்கும் தன்மையை உணர்கிறான் தனக்கு உண்மையில் தனித்தன்மை என்பது இல்லை நான் பிரம்மமாகத்தான் இருக்கிறேன் மாயையினால் இந்த கற்பனை ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த தன்னுணர்வை தனித்தன்மையை விட்டுவிடுகிறான் ஆகவே அவன் பிரம்ம அடைகிறான் ஜீவபாவத்தை விட்டுவிட்டு பிரம்மபாவத்தை உணர்ந்து கொள்ளுகிறான் எப்பொழுது தன்னை பிரம்மமாக உணர்ந்து கொள்ளுகிறானோ அப்பொழுதே அவன் தன்னை அசம்சாரி நித்தியமுக்தன் என்பதையும் உணர்ந்து விடுகிறான் இதுவே மோக்ஷாதனம் ஆகவே குணங்களுக்கு வேறாக கர்த்தா இல்லை என்றும் குணங்களெல்லாம் மாயத் தோற்றம் என்றும் ஆத்மா அகர்த்தாவான ஆத்மா பிரம்மஸ்வரூபம் என்றும் உணர்கின்றவன் தன்னை பிரம்மமாகவே உணர்கிறான் ஜீபாவத்தை விட்டுவிடுகிறான் என்பது கருத்து அடுத்த ஸ்லோகமும் இதை விளக்கிச் சொல்லுகிறது நாளைக்கு படிக்கலாம் சோதி கச்சி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம்